तापत्रय विनाशाय சச்சிதானந்த விஷோத்பதித்தாவினாசா வய நுமக கவிருவிச்சு பசனமேர விஸ்வாத்மநாயற்ற நிவர்த்தீஹி இந்த நவயோகிகளில் ஒருத்தர் பேர் கவி நிமிச்சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி கவிங்கிற யோகியானவர் உபதேசத்தை தொடங்குகிறார் மன்னே அகூத்தித் பயம் அச்சுதய பாதாம்புஜோபாசனமற்ற நித்தியம் உத்வினபுத்தேர் அசதாத்மபாத் விஸ்வாத்மனா எத்தனை நிவர்த்தத்தை பீஹி அற்ற அத்திரங்கிறதுக்கு இந்த சம்சாரத்தில் ரெண்டாவது வரியில் எடுத்துக்கணும் முதல் வரியில் பாதாம்புஜோபாசனமற்ற நித்தியம்னு இருக்குது அங்கே இருக்கிற அத்தங்கிறத எடுத்துக்கணும் ரெண்டாவது வரியில் எத்திரன்னு இருக்குது அத்த அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் இந்த சம்சாரத்தில் அசதாத்மபாவாத் இந்த உண்மையிலேயே நான்கிற சொல்லுக்கு பொருத்தம் இந்த உடம்பு மனசில் நான்கிற எண்ணம் இருக்கு அசத்து ஆத்மபாவாத் இல்லாமல் போக போகிற இந்த உடம்புலையும் மனசுலேயும் நான்கிற புத்தி முக்கியமாக உடம்புல அசதாத்ம பாவாத் அப்படின்னா தன்னை உடம்பாக காரணத்தினால நித்தியம் உத்விக்ன புத்தேகே எப்பமே மனசில் சஞ்சலத்தோடையே இருக்கிறான் ஒருவன் காரணம் என்னென்னா ஷரீரத்தை நான் நினச்சுன்ட்ருக்கான் இந்த உலக வாழ்க்கையில் யார் ஷரீரத்தை நான் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் எப்போ பார்த்தாலும் இருக்கான் உத்விக்ன புத்தேகை ஒரு நாள் ரெண்டு நாளில் நித்தியம் உத்விக்ன ஒரு சஞ்சலத்தோடு கலக்கத்தோடைய இருக்கான் அப்பேற்பட்டவன் அச்சுதஸ்ய அச்சுதஸ்ய அப்படின்னு சொன்னால் பக்தர்களெல்லாம் ஒரு நாளும் கைவிடாத அந்த பகவான் மகாவிஷ்ணு ஸ்ரீஹரி எத்திர எத்தனை சொன்னால் எந்த திருவடிகளை சேவித்தால் அந்த ஹரியோட சரணார விந்தங்களை பூஜை பண்ணினால் விஸ்வாத்மனா பீகி நிவர்த்தத்தை எல்லா வகையிலையும் பயம் போயிடும் ஆ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் தன்னை உடம்பாக நினச்சிக்கின்னு காரணத்தினால பயத்தோடு இருக்கிற ஒருவன் கலக்கத்தோடு இருக்கிற ஒருவனுக்கு பகவானுடைய சரணார பூஜை பண்ணுறதுனால எல்லா வகையிலையும் பயம் போயிடுறது பீகினா அச்சம்னு அர்த்தம் நிவர்த்தத்தைன்னா நீங்கி விடுகிறது அப்படின்னு அர்த்தம் தஸ்மாத் காரணத் பாதாம்புஜ உபாசனம் அகுதஷ்டித் பயம் மன்னே நவயோகிகளில் ஒருவராகிய கவி சொல்கிறார் பகவானுடைய பாதாம்புஜத்தை தியானம் பண்ணுறது தான் அகுதஷ்டித் பயம் மன்னே அதுதான் நமக்கு பயம் இல்லாமல் பண்ணக்கூடிய எதுலேருந்தும் நமக்கு பயத்தை உண்டு பண்ணாது ஆக இந்த பணம் பதவி புகழெல்லாம் எப்படியாவது ஒரு பயத்தை உண்டு ஈஸ்வரனுடைய திருவடிகள் திருவடிகள்னால் ஞானம்தான் சகுண பிரம்ம ஜானம் மனசை பக்குவப்படுத்துறதுக்கான அறிவு உண்மையை உணர்ந்திருக்கிறதுக்கான தன்மை ஆக பாதாம்புஜோபாசனம்தான் அகுதஷித் பயம் மன்னியே குதஷ்சித்து அபயம் எதுலேருந்தும் நமக்கு பயம் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிற ஆ ஸ்லோகத்தை நன்றாக பார்க்கணும் அச்சுதய பாதாம்புஜோபாசனம் அகுதஷ்டித் பயம் மன்னியே அந்த பாதாம்புஜோபாசனத்துக்கே விசேஷமாக எடுத்துக்கலாம் அகுதஷித் பயம் எந்த வகையிலையும் பயத்தை உண்டு பண்ணாமல் இருக்கக்கூடிய பகவானுடைய சரணாரவிந்த தியானம் அதுதான் நான் நினைக்கிறேன் மன்யே குதித் பயம் அச்சுதய பாதாம்புஜோபாசனமற்ற நித்தியம் உத்ிக்ன புத்தேரசாத்மபாவாத்மநாய்த்தே எல்லோருக்கும் பரிபூர்ணமானுக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஊங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்